அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அநீதம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அநீதம் என்பது மறுமை நாளின் இருள்களில் உள்ளதாகும் அஞ்சிக் கொள்ளுங்கள் கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன் இருந்தவர்களை அழித்தது மேலும் அது கொலை மூலம் ரத்தங்களை ஓட்டிடவும் தடுக்கப்பட்டதை ஆகமாக்கிக் கொள்ளவும் அவர்களை தூண்டியது என்று நபிசல்லமாக கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஐந்து ஏழு எட்டு